அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளிலிருந்து செய்யும் மனுவேல் இதனால் சிந்தனையின் தலைப்பு நமது செயல் காந்தியடிகளும் நேருவும் ஒருமுறை நடைப்பயணம் மேற்கொண்டிருந்தனர் அப்போது வழியில் மூன்றடி அகலமுள்ள கால்வாய் ஒன்று குறுக்கிட்டது அதனை கண்ட நேரு சிறிது பின்னோக்கி சென்று கால்வாயை தாண்டினார் ஆனால் காந்தியடிகள் கால்வாயில் இருந்த கற்களின் மீது கால் வைத்து தாண்டிச் சென்றார் அப்போது நேரு காந்தியடிகளிடம் இந்த கால்வாயை ஒரே முறையில் உங்களால் தாண்ட முடியாதா என்று கேட்டார் அதற்கு காந்தியடிகள் நான் நினைத்திருந்தால் இருப்பேன். ஆனால் மூன்றடி தூரம் முன்னோக்கி செல்வதற்கு ஆறடி தொலைவு பின்னோக்கி செல்ல வேண்டுமா போர் முனையில் பின் வாங்கக்கூடாதல்லவா என்று கூறி காந்தியடிகள் தன்னுடைய விளக்கத்தை நேருவுக்கு தெரிவித்தார் ஆம் ஒரு அழகிய சிற்பம் கூட ஒரு உளியோசை ஆரம்பமாகிறது ஒரு கடல் கூட ஒரு தொழில்தான் ஆரம்பமாகிறது ஊக்கம் இருப்பவன் உன்னதங்களை செய்கிறான் உலகை ஆள்கிறான் நாம் பிரச்சனையை கண்டு பயந்தால் மனதால் நம்மை பிரச்சனை வென்றுவிடுகிறது நாம் துணிந்து நின்றால் பிரச்சனையை கிள்ளி எரிந்துவிடலாம் சிந்திப்போம் நமது அன்றாட செயல்களில் பின்னோக்கி செல்லாமல் முன்னோக்கி செல்லுவோம் நன்றி